நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் வரகு தக்காளி சாதம் செயல் வரகரிசி 1 கப் கடுகு ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு லவங்கம் 2 இலக்காய் 2 பிரிஞ்சி எலை 1 வெந்தயம் அரை ஸ்பூன் கருவேப்பிள்ளை சிறிதளவு பச்சை மிளகாய் ரெண்டு புதினா அரை கப் தக்காளி கால் கிலோ மஞ்சப்படி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் தனியா 2 ஸ்பூன் கடலை பருப்பு 1 ஸ்பூன் புளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் 3 டேபிள் கொத்தமல்லி தழை சிறிதளவு செய்முறை முதல்ல நம்ம வரகு அரிசியை நல்லா கிளீன் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊத்தி அது ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு இறக்கிடலாம் தக்காளியே பொடியை கட் பண்ணி வச்சிடலாம் புதினா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சிருவோம் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்தி வச்சுட்டு ட்ரை பேன் வச்சிருவோம் அந்த பேன்ல தனியா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு அதை வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆறினதும் ஒரு கோர்ஸ் பவுடரா குறை குற நரைச்சி ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் பட்டை லவங்க ஏலக்காய் பிரிஞ்சால போட்டு நல்லா பொறிஞ்சதும் வெந்தயம் போட்டுடுவோம் வெந்தயம் பொறிஞ்சதும் கருவேப்பில கிள்ளி போட்டுவிடுவோம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் வதங்கினதும் புதினா வச்சிருக்கோம் இல்லையா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் எல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும் புதினா புதினா போட்டு நல்லா தூள் உப்பு போட்டு மிளகாய் ராஸ் மெல் போக நல்லா தக்காளிய தக்காளியை நல்லாட்டு இந்த பொடி இருக்கு இல்லையா தனியா அதெல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் அந்த பொடியை கொட்டி நல்லா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா தக்காளி எல்லோட நல்லா மிக்ஸ் ஆன உடனே இந்த வரகரிசி சாதம் வடிச்சு வச்சிருக்கோம்லயே உதிரி உதிரியா இருக்குல்ல அதை எடுத்து இதுல கொட்டி நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்துட்டு கொத்தமல்லி தழி பைனா சாப் பண்ணி அது மேல தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரமானி சாதம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்